வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம் இந்த ஸ்லோகத்தால் எந்தெந்த புராணங்களில் வேத பாகங்களில் இத்திஹாசங்களில் தர்மசாஸ்திரங்களில் எந்தெந்த பகுதி உயர்ந்தவை என்று தெரிந்து கொள்கிறோம் வேதங்கள் அனைத்தையும் சேர்த்து பிடித்து பார்த்தாலும் புருஷசூக்தத்துக்கு தனிச்சிறப்பு ஓரொரு கோயிலிலும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்திக்கும் போது மஞ்சனமாட்டும் போது புருஷ சூக்தமே செய்த அதுதான் ஓதப்படும் சகசிரிஷா புருஷ சஹசிராட்ச சகசிரபாது சூமித்வா அத்தியதிஷ்டுலம் என்று பரமபுருஷனான திருமாலை பற்றி அவனுடைய பெருமைகளையெல்லாம் கூற வந்தது புருஷ சூக்தம் அதே போல பெருமானை ஆராதிப்பதே ஒரு தர்மம் லோகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் அனைத்தும் தர்ம தர்மசாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கும் அதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது நம் ஒத்தொத்தருக்குமே கடனும் அப்படிப்பட்ட தர்மசாஸ்திரங்கள் பல இருந்தாலும் மனு தர்மசாஸ்திரம்தான் அவை எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தது மகாபாரதம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களோடு இருந்தாலும் அதற்குள் எழுநூறே ஸ்லோகங்களான பகவத்கீதை அந்த பகுதி தனிச்சிறப்பு வாய்ந்தது புராணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் விஷ்ணு புராணத்துக்கு தனிச்சிறப்பு இப்படி ஓரோரு சாஸ்திரத்தில் ஓரொரு பகுதி தனிச்சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறது அனைத்திலும் சேர்த்து பார்த்தாலும் பகவத்கீதைக்கே சிறப்பு கீதாச்சாரனான் என்பதுவான் பார்த்த சாரதியாய் அர்ஜுனனுக்கு தேரோட்டுபவனாக இருந்துகொண்டே அனைத்து அர்த்தங்களையும் உபதேசித்தான் கீதையை அடியொட்டித்தான் மற்ற எல்லாமே இருக்கும் அது ஆழ்வார்கள் பாசரங்களாக இருக்கட்டும் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களாக இருக்கட்டும் எல்லாம் கண்ணனுடைய கீதையை அடிப்படையாக கொண்டவை அந்த கீதார்த்தத்தையே விதுரர் திருத்தராஷ்டனுக்கு போதித்துக்கொண்டு வருகிறார் பதில்களை கூர்ந்து நோக்கினாலும் சரி நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது உங்க மனதுக்கு புரிகிறதா இல்லையா இவர் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்கிற எண்ணமும் உங்களுக்கு ஏற்படலாம் பொய் கூறாதே புறங்கூறாதே பிறர் பொருளுக்கு விருப்பப்படாதே பிறன்மனை விழையாதே கொடுஞ்சொல் கடுமையான சொல் சுடி சொல் பேசாதே பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள் சாஸ்திரத்தை நம்பு பகவான் உருத்தன்தான் ரஷகன் இது எல்லாத்தையும் கடந்த நாட்கள்ல எத்தனை ஸ்லோகத்தில் பார்த்திருப்போம் திரும்ப திரும்ப அதே தானே நீங்க ஒரு நாடகம் பார்க்குறீன்னு வச்சுங்க அதே நாடகத்தை திரும்ப திரும்ப பல போட்டா ரொம்ப பார்க்க மாட்டோம் வெவ்வேற மக்கள் பார்க்கலாமே தவிர ஒருத்தரிப்பு நாள் பாத்துற போறாரு படிக்கிறோம்னா அதே புத்தகத்தை அடுத்த வாரம் கொடுத்தா ஆறானு படிப்பாளா அதே தொடர்கதை அந்த பகுதி அடுத்த வாரமும் போட்டா ஆரான படிப்பாளா இது ஒதுக்கி வச்சிருவோம் அப்புறம் நாடகமும் வில போகாது புத்தகமும் வில போகாது ஒரு கச்சேரி எடுத்துக்கிட்டோம் அதே பாட்டை திரும்ப திரும்பி பாடினா ஏற்றுக்கொள்வார்களா எதுவுமே இல்ல பாருங்க இதெல்லாம் லோக்கத்துல வழக்கம் ஆனா கீத சொன்னதையேதான் பாரதத்துல விதர் சொல்றார் விதர் சொன்னதா என்ன பார்க்கிறோமோ எக்ஷன் கேட்ட கல்விகளுக்கு தர்மபுத்திரன் அதத்தான் பதிலா சொல்றார் பீஷ்மா சாரிய இடத்தில் தர்மபுத்திரன் இதே அர்த்தங்களைத்தான் கேட்டுக்கொண்டார் உதங்கர் இடத்திலே கண்ணன் எத்தனையோ இதை பத்தி தான் பேசினார் அனுகீதையில் அர்ஜுனனுக்கு கண்ணன் இதையே உபதேசிக்கிறார் இத்தனை இடத்திலும் இத்தனை இத்திகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் திவ்ய அருளிச் செயல்கள் இது ஒரே கருத்து தான் கூறப்பட்டுள்ளது அப்ப திரும்ப திரும்பத்தனை வருது உங்களுக்கு இது கேட்கிறது கொஞ்சம் போர் அடிக்க சொன்னா அடிக்க மாட்டேங்கிறேன் எத்தனை ஆண்டுகள் அதே பங்குனி சித்திர மாசம் புனர்பசுவ நட்சத்திரத்துக்கு ஸ்ரீராம நோமி கொண்டாடி திரும்ப திரும்ப ராமாயணத்தை வாசிச்சாலும் திருப்தியா அப்பப்ப படித்தச்சே புதுசு அர்த்தம் கிடைக்கிறது பாகவதத்தை எத்தனை தரம் வாசித்தாலும் புதுசு புதுசா பாரதத்தை பலமுறை படித்தாலும் என்ன ஏதோ தெரியாத காட்டுக்குள்ள சுற்றின்று காப்பறதா இருக்கு தலகிழ் மனப்பாடமா வச்சிருந்து மொத்த உரையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா கூட சட்டன்னு ஒரு இடத்துல கண்ணன் சொல்றாரே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அவர் எந்த அபிப்பிராயத்துல சொல்றார் நம்மால் அதன்படி நடந்து முடியுமா அர்த்தமே புரிஞ்சு கூட கடைப்பிடித்தல் முடிய வேண்டும் அல்லவா இப்படி இருக்கிறபடியாலதான் திரும்ப இதே கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகின்றன இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொன்னதுக்காக யாரோ நம்ம தலையில வச்சு இதை இறக்கறா இதெல்லாம் உண்மை இல்லே நம்ம இஷ்டத்துக்குத்தான் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிக்கணும் பல புத்தகங்களை எழுதி வைத்து எழுதி வைத்து ஒரு மாதிரி நினைச்சுக்கிறதே நம்முடைய புத்தியை வளர்த்து விடுவதற்காக இது இத்தனி இன்புட்ஸ் அப்படிதான் வச்சுக்கணும் தவிர இதுவே முடிவா அவனவனுக்கு புத்தி இல்லையா அந்த புத்திய வச்சுன்னு தான் நம்ம முடிவு எடுத்தாகணும் ஆனா புத்தியை வைத்து ஆராய்வதற்கு மெட்டீரியல் வேண்டாமா ரிசர்ச் கண்டுபிடிப்பு அதை நிரூபித்தாக வேண்டும் ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா அதே போல ஓரொரு ஜீவாத்மாவுக்கும் ரிஷிகள் அனைவரும் நிறைய மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதத்தனையும் படித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் கிராப் மெட்டீரியல் அப்படின்னு தள்ளுட்றதுக்கு முடியாதே அவர்கள் எல்லாரும் பார்த்து கொடுத்துருக்கா படித்து பார்ப்போம் நம்ம புத்தியை உபயோகப்படுத்துவோம் நல்லது தீயஜெதின் விவேகங்கள் மட்டும் அறிஞர்கள் எப்படி பேசுகிறார்களோ அவள் முக்காலத்துக்குமாகத்தான் பேசுவார்களே தவிர தங்கள் காலத்துக்காக மட்டும் பேசவே மாட்டார்கள் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது நீதி இதை ரொம்ப சமத்காரமா சுருந்து வர்றார் ஒன்னு ஒண்ணு சொல்றார் ரெண்டு ரெண்டு ரெண்டா சொல்றார் மூணு மூணா சொல்றார் நாலு நாலா சொல்றார் அதுல இப்ப ரெண்டு ரெண்டா சொல்றதுல நாம இருக்கோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு என்னன்னு பார்ப்போம் தவளை பூமிக்குள் இருக்கும் பாம்பு தவளைய சாப்பிடுடும் தவளைய எப்படி பாம்பு விழுந்துகிறதோ அத போல் இந்த பூமி இருவரை விழுங்கிவிடும் அவர்களை நன்கு வாழ விடாது பூமியே ரெண்டு பேரை விழுங்கிவிடும் பாம்பு தவளையை விழுங்குகிறா போலே பூமி இருவரை விழுங்கிவிடும் யாரை கிணத்து தவளைன்னு சொல்லுகிறோம் அது வெளியில வந்து பாக்குறதுக்கு தெரியாது தான் நினைச்சதே சரி தான் கத்திட்டு சரி அப்படின்னேயும் ஒரு இடத்தோட கிடக்கிறது பறந்தோம் அத உடனே பாம்பு சாப்பிட்டு அதுக்கு வெளியில வந்து தப்பிக்க கூட தெரிய மாட்டேங்கிறது சிக்கி கொண்டு விடுகிறது இந்த பூமி இருவரை விழுங்கி விடுகிறது அவ்விருவர் யார் ராஜானஞ்ச அவிரோதாரம் எந்த ஒரு அரசன் யுத்தம் புரிய மறுக்கிறானோ தன் நாட்டை காப்பதற்காக சண்டையிட மறுக்கிறானோ தன்னுடைய எல்லை கோடுகள் பறி போகும் போது வீணே சமாதானம் பேசி கொண்டு இருக்கிறானோ அந்த அரசன் அந்த அரசனை பூமி விழுங்கி விடுவாள் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளைக்கு நாடு இருக்காதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துப்பா வடக்கேந்து கொஞ்சம் எடுத்துப்பா தெற்கேந்து கொஞ்சம் எடுத்துப்பா மேற்கேந்து எடுத்துப்பா நான் பரமசாந்தன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த சமயத்துல பேசி கொண்டு இருக்க முடியாது எப்ப அக்ரஸிவா இருக்கணுமோ அப்ப தீர வேண்டும் யார் அக்ரஸிவா அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு முனிவர் தபஸ் பயின்றிருக்கார் அவர் ஆரேனும் அடிக்க வந்தால் கூட திரும்ப அடிக்கிறது கூடாது அவர் பொறுமை காக்க வேண்டும் அவனை மன்னிட்டு விட்டுவிட வேண்டும் அதே ஒரு ராஜா இருக்கார் அவர் தன் நாட்டை காப்பாற்ற வேண்டும் பக்கத்து வீட்டு அரசன் அடுத்த நாட்டு அரசன் அவன் படையெடுத்து வருகிறான் பொறுமை காக்க வேண்டும் அந்த படைகளுக்கெல்லாம் துன்பம் கொடுக்க கூடாது போட்டோமே என்ன இப்போ ஒரு நூறு கிலோமீட்டர் நம்ம நாட்டிலேன்னு போயிட்டான் என்னப்போ இப்படின்னு ஒரு அரசன் இருந்தால் அவன் அரசனாக மாட்டான் அப்ப நாட்டு எல்லையை காக்கும் போதும் மக்களை காக்கும் போதும் தண்டனை கொடுக்க வேண்டியவர்களை தண்டிக்கும் போதும் அரசன் அரசனாக இருக்க வேண்டும் விரோதிக்காத சண்டையிடாத அரசனாக இருந்தால் அவனை பூமாதேவி சீக்கிரமே விழுங்கி அவனை வாழ விட மாட்டாள் இன்னொன்னு சொல்றார் பிராமணஞ்ச அப்ரவாசினம் இன்னொன்னு பிராமணர்கள் அவர்கள் மனசுல பெண் இருக்கு நல்லது நமக்கு தானம் கொடுக்கணும் பிராமணஞ்ச அப்ரவாசினம் வேற்று தேசத்துக்கு போய் நாம் தமிழகத்துல இருக்கோமா ஆந்திரத்திலேயோ மகாராஷ்டிரத்திலேயோ குஜராத்திலயோ உத்தரப்பிரதேசத்திலயோ வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கிறது சொல்லியோ அங்க போய் மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னா தன் ஊரை விட்டுடுறோமா வெளியூர்ல தான் போயிருக்கணுமாண்ணா தன்னுடைய தேசத்து மக்களுக்கு நம் மாநிலத்து மக்களுக்கு அவன் நன்னா ஒத்தாசம் பண்ணணும் நிறைய சேவை புரிய வேண்டும் பிராமணன்னாலே ஏதோ மற்ற பேர் சேவையை பெற்றுக்கொள்ள வேணும் என்கிற தவறாக கருத்து நிலவுகிறது அல்ல பிரம்மத்தை பற்றி தர்மசாஸ்திரத்தை பற்றி போய் போய் போய் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் எங்கும் தீர்த்தகரமை பிரிந்துன்னு போசரும் முதல் ஆழ்வார்கள் மூவர் பொய்கை ஆழ்வார் பூசத்தாழ்வார் அவர்கள் ஓரிடத்தில் இல்லாமல் எங்கும் சுற்றி சுற்றி வருவார்கள் ஆங்காங்கு போய் பகவானுடைய விஷயத்தை பத்தி பேசுவார்கள் மழை மேகம் பொழிகிறது மேகம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம எல்லாரையும் அதுங்கிட்ட கூபிட்டு நீங்க எல்லாம் பாத்து வாங்கோ நான் ஜலமா கொட்டுறேன் பிடிச்சு போங்க சொல்றது நாம் எங்க இருக்கிறோமோ அங்குதான் மழை மேகம் வரும் அதே ஒரு பிரம்ம ஜானியம் எங்க மக்கள் இருக்கிறார்களோ அங்க போய்ப்போய் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சேவை புரிய வேண்டும் அதனால் அவர்கள் இவனுக்கு மரியாதை செலுத்துவார்கள் அப்படி இல்லாமல் இருந்தடத்தை விட்டு அசையாமல் யாருக்கும் சேவை புரியாமல் தான் உயர்ந்தவன்கிற வரட்டு புரிவாதத்தோட ஒரு அந்தனன் அமர்ந்திருந்தால் அவனை பூமாதேவி விழுங்கி விடுகிறாள் அப்ப விரோதிக்காத சண்டையிடாத அரசனாக இருந்தால் பூமாதேவி அவனை விட்டு வைக்கிறதில்லை அதே போல் மற்ற பேருக்கு ஊர் ஊராக சென்று விஷயங்களை எடுத்துரைக்காத அந்தனாக இருந்தால் அவனையும் பூமாதேவி வாழப்படுவதில்லை சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு ஏழே நாட்களில் பாகவத புராணத்தை உரைத்தான் பரீட்சத்துக்கு தட்ச கண்கர பாம்பு கடித்து ஏழாவது நாள் உயிர் பிரியும் ஏழு நாள் தான் உயிரே ஏழாவது நாள் பாம்பு வரும் கடிக்கும் பரீட்சத்துக்கு உயிர் போடும் என் முனிக்குமாரனுடைய சாபம் ஒரு முனிவருடைய பிள்ளை அவனுக்கு சாபமிட்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனே வடக்கு இருந்து உயிர் துறந்து விடுவோம் முனிவரிடத்தில் அபசாரப்பட்டது நம்ம தப்பு தான் முனிவருடைய விட்டான் என்று தன்னையே நொந்து கொண்ட அரசன் பண்ணின தவறுக்கு மன்னிப்பு வேண்டி நாம் உயிரையே விட்டு விடுவோம் கிழக்கு முகமாக தர்ப்பங்களை பருப்பினான் வடக்கு முகமாக தான் அமர்ந்தான் பிராயோபவேசன் இருந்து உயிரை விடுவதற்கு துணிந்தான் அந்த சமயம் பார்த்து சுகாச்சார்டர் அங்கு வந்தார் என்ன பரீட்சிப்பேன் என்ன செய்கிறாயின்னு கேட்டான் அப்ப அவன் வருந்துகிறான் எனக்கு வாழ்நாள் இருக்கிறது ஏழே நாள் அதற்குள் எதெல்லாம் பார்க்கணுமோ எதெல்லாம் கேட்கணுமோ எதெல்லாம் மனநம் பண்ணணுமோ மொத்தத்தையும் தேவரீர் எனக்கு உரைக்க வரணும் சரின்னு சுக்காச்சாரியர் ஒத்துந்தார் பாகவத புராணம் முழுக்க பன்னெண்டு ஸ்கண்டங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை எடுத்துரைத்தார் கடைசியில அவனுக்கு தேகமே பிரமன் நீங்கி போச்சு இவன் கடிச்சான் கடிக்காட்டான் என்ன இந்த உடல் இருந்தான் இல்லாட்டான் ஆத்மா அழியாதது இந்த உயர்ந்த கருத்தை பரீட்சித்து தெரிஞ்சுமுட்டான் ஏழாவது நாள் முடிஞ்சது பாகவத புராணத்தை சொல்லி சுகாச்சாரியர் முடிவு பண்ணிட்டார் அப்புறம் இவ்வளவு தூரம் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் அவன் என்ன ஆனா மக்கள்லாம் என்ன பண்றா இப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து களமும் நான் நினைக்க முடியும் சுகாச்சாரியில சொல்றார் உனக்கு தேகம் வேறு ஆத்மா வேறுங்குற அறிவு பிறந்து விட்டது இனி பாம்பு கடிப்பதை பத்தி நீ கவலைப்பட போவதில்லை நான் புறப்படுகிறேன் அப்ப பரீட்சை கேட்கறான் நீ பொறப்படுகிறீதா எங்க போக போறீர் இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு போக கூடாதான் ஆச்சார்டன் சுகாச்சார்டர் தெரிவிக்கிறார் உன் வேலை முடிஞ்சு போச்சு உனக்கு ஞானம் திறந்து விட்டது பாம்பு கடித்ததா இல்லையா நீ எங்கு சென்றாயுன்னு பார்ப்பது எனக்கு வேலை உன்னை போலே கவலைப்பட்டு வேறு பலர் இருப்பார்கள் மறுபடியும் அவர்களுக்கு போய் இதே புராணத்தை சொல்லி தேகமான ஆத்மா வேறுங்கிற புத்தியை பிறப்பிப்பதுதான் எனக்கு வேலை நான் பொறப்பு கேட்டு என் அப்போதே வெட்டி கொண்டு புறப்பட்டு போனான் ஏன் சென்று சென்று அனைவருக்கும் உரைக்க வேண்டும் அவன் இருக்கும் இடத்தில் அல்ல பிரவாசி வெவ்வேறு இடத்துக்கு போகணும் அர்த்தங்களை சொல்ல வேண்டும் மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் அப்படி இருந்தால் அவன் பூமாதேவி வாழப்படுகிறாள் அனைவரும் தனக்கு செய்ய வேண்டும் இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்றிருந்தால் அவன் தாழ்ந்தே போகிறான் இப்ப ரெண்டு பேரை பாத்துக்கோம் ராஜானன்ற அதிரோதாரம் அப்ரவாசினம் இவர்கள் இருவரும் விழுந்துமா போலே பூமாதேவிட விளங்கப்படுகிறார்கள் நாம் அப்படி இருக்க மாட்டோம் இந்த விதூரநீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்